ம் திாமிகேந்திரைப்பூத்திரம்ீம்ாஷியம் மேஷி கிமா வித்தியை புன்னலம் மாதராசை புருந்திர் புருருந்தாருளம் தன்னில்தஞ்ஞீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் பதினாறாவது பாடல் தேகமல்லாமல் வேரே தேகியார் காணேன் என்றாய் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் சோகமாம் கனவு தோன்றா சுழுத்தி கண்டவனார் சொல்வாய் ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய் ஆசிரியர் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்ற வார்த்தையை கேட்ட பிறகு சீடன் உணர்ச்சியுடைய உணர்ச்சியை உணரக்கூடிய சக்தி படைத்த நமக்கு நம்மை பற்றி அறிவு இருக்கத்தானே செய்கிறது என்று அனாத்மாவையே ஆத்மாவாக கருதிக்கொண்டு சந்தேகத்தை ஆசிரியரிடம் வெளிப்படுத்தினான் ஆசிரியர் அறியாமையால் இவன் இவ்வாறு பேசுகிறான் என்று உணர்ந்து தெரிந்து அதன் பொருட்டு சற்று உற்றவர் போலவும் அதேபோல அதே சமயத்தில் இவனுடைய அறியாமையை நீக்குவது நமக்கு எளிமையாம் என்றும் மகிழ்ச்சியும் அடைந்து பிறகு அவனுக்கு உபதேசிக்க துவங்குகிறார் என்று பார்த்தோம் இந்த பாடல்ல அவஸ்தாத்ரய விவேகத்தை சுருக்கமாகச் சொல்லி இந்த ஷரீரம் ஆத்மா கிடையாது இந்த சரீரம் நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் அல்ல என்பதை உணர்த்துகிறார் தேகம் அாமல் வேற தேஹி யார் காணேன் என்றாய் இந்த தேகத்தை தவிர தேஹின்னு ஒருத்தன் இருக்கானா இருந்தால் அவன் காணப்பட மாட்டானான் கேட்கிறாய் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் கனவுல வந்து இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவன் யாரு கனவு கனவை அறியக்கூடியவன் யார் கனவுக்கும் கனவுல இருக்கக்கூடிய தேச தேசகால வஸ்துக்களுக்கும் நனவில இருக்கக்கூடிய தேசகால வஸ்துக்களும் வேறு இருக்கிறது எனவே நனவையும் கனவை அறிபவன் யார் கனவு இல்லாத சமயத்திலே உண்டான சுசுப்தியையும் அறிபவன் யார் இந்த நனவிலே நீ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறாயே அதுவும் தான் யார் என்று சொல்வாய் ஜாகிரத்தில் சப்தாதி விஷயங்களை அறியா நிற்கும் ஜாகிரதாதி அவஸ்தையில் ஜாகிரதாதி இந்த ஜாகிரத அவஸ்தையிலும் விஷயங்களையெல்லாம் அறியக்கூடியவன் யார் ஒரு அவஸ்தைக்கும் இன்னொரு அவஸ்தைக்கும் காலதேச பேதங்கள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் அறிபவன் யார் ஒரு அவஸ்தையில் காலதேசமே தெரிகிறதில்ல சுசுப்தி இன்னொரு அவத அவஸ்தையில் காலதேசங்களே வித்தியாசமாக இருக்கிறது ஜாகிரத அவஸ்தையிலோ காலதேசம் இன்னும் வேறு வித்தியாசமாக இருக்கிறது எல்லோருக்குமே ஜாக்கிரதாவஸ்தை பாரமார்த்திக சத்தியம் என்றும் என்றும் என்றும் உணர்ந்திருக்கிறார்கள் வேதாந்தம் நனவையும் அவ்வாறே சொல்லுகிறதுங்கிறதான் விஷயம் அதனால சோகமாம் கனவு தோன்றா சுழத்தி கண்டவன் யார் சொல்வாய் ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய் நனவுல வந்து எண்ணக்கூடிய அறிவுங்கிறது என்னென்னா உடலையும் மனதையும் அறிந்து கொண்டு உலகத்தை அறிந்து கொண்டிருக்கின்ற அறிவு உலகத்தை உடலோடு இணைந்து அறிகின்ற அறிவு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது உடலையும் மனதையும் அறிகின்ற அறிவு உலகை அறியும் பொழுது உடல் வேறு நான் வேறு என்கின்ற எண்ணம் இல்லை ஆனால் தனியே அமர்ந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது மனதையும் உடலையும் அறியும் பொழுது அது வேறு நான் வேறு என்பது எல்லோருக்கும் விளங்கக்கூடிய ஒன்றே ஆகும் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணும்பொழுது விளங்கக்கூடிய ஒன்றே ஆகும் அதனால தான் சொன்னோம் அவவேக காலத்தில் அவக காலத்தில் ஆத்மாவுக்கும் அபேதம் இருக்குது அறியாமையாக இருக்கும்போது உடம்பு வேறே நான் வேறேன்னு தெரியுறதில் எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி அபேத புத்தி இருக்குது அதுக்கு பிறகு வேதாந்த விச்சாரம் பண்ணுறபோது பேத புத்தி வருகிறது சரீரம் மனசு வேறே நான் வேறேங்கிற பேத புத்தி வேதாந்த விசாரம் செய்யும் பொழுது உண்டாகிறது பிறகு வேதாந்த விசாரத்தின் அடிப்படையில் அனாத்மாவை எல்லாம் ஆத்மாவுக்கு வேறாக இல்லை என்று தெரிந்து கொள்ளும் பொழுது அபேத புத்தி மீண்டும் வருகிறது முதல்ல இருக்கிற அபேத புத்தி அவிவேகத்தினால இருக்கிற அபேத புத்தி ஷரீரத்துக்கும் மனசுக்கும் நமக்கு இருக்கிற புத்தி அபேத புத்தி விசாரம் பண்ணுறபோது என்னாகிறது சரீரம் மனசு புத்தி வேறே நான் வேறே அப்படிங்கிற பேத புத்தி உண்டாகிறது அப்புறம் தத்துவத்தை புரிந்து பிறகு மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக உடம்பு மனசெல்லாம் இல்லை ஒரு உடம்பு மனசு மாத்திரம் இல்லை எல்லா உடம்பு மனசும் நானும் ஒன்று தாங்குறோம் இதில் ஒரு விசித்திரம் என்னென்னு கேட்டால் நம்மளவில் உடம்புக்கும் நமக்கும் அபேத புத்தி இருக்குது ஆனால் மற்றவர்களோட மற்றவைகளில் பேத புத்தி இருக்குது என் உடம்புக்கும் எனக்கும் இருக்கிற அபேத புத்தி இது வந்து இயல்பாகவே அறியாமையினால் இருக்குது ஆனால் மற்ற உயிர்களுக்கும் எனக்கும் உள்ள வேத புத்தி இருக்கே வேத புத்தி இருக்கே அது யதார்த்தமாகவே இருக்கு ஒரே நேரத்தில் எனக்கு எனக்கும் என்னுடைய சரீரத்துக்கும் இருக்கிற அபேத மற்ற சரீரத்துக்கும் எனக்கும் பேத புத்தி எனக்கு ஒரே நேரத்தில் ஆனால் வேதாந்த விசாரம் படிக்கும்போது பண்ணும் பொழுது தத்துவ ஆராய்ச்சி செய்யும் பொழுது என் உடம்பு மனசு வேற நான் வேறேங்கிற பேத புத்தி அதாவது உடல் வேறு மனம் வேறு நான் வேறு அப்படின்னு பிரிச்சு விட்றோம் முதல்ல என்னவா இருந்தது நானும் மனமும் உடம்பும் ஒன்றா இருந்தோம் அபேத புத்தியோடு இருந்தோம் விச்சாரம் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா உடம்பு வேற மனசு வேற நான் வேற அப்படின்னு பேத புத்தி வந்தாச்சு அது மாத்திரமில்லை எல்லாருடைய உடம்பும் மனசு புத்தியும் அவங்களும் ஆத்மாவும் வேறே வேறேன்னு புரிஞ்சிடும் நல்லா ஆழமாக படித்ததுக்கப்புறம் என்ன தெரிகிறதுனா ஆத்மாவுக்கு வேறாக எதுவுமே கிடையாது ஆத்மாவுக்கு வேறாக எதுவுமே கிடையாதுங்கிற தெளிவாக புரிஞ்ச பிறகு என் உடம்புக்கும் எனக்கு இருக்கிற அபேத புத்தி எனக்கும் அபேத புத்தி உண்டாவதோடு மட்டுமல்ல எல்லா உடம்புக்கும் எல்லா சரீரத்துக்கும் எனக்கும் அபேத புத்தி வந்துவிட்ருது இது ஒரு பெரிய விசேஷம் இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான் இது அற்புதமான டெக்னிக் இல்லை இது ஃபேக்ட் சத்தியம் இது டெக்னிக்குங்கிறது ஏதோ பாவனையாக இருக்கும் பெரும்பாலும் டெக்னிக்ஸ் எல்லாம் ஆட்டிடியூடு சேஞ்ச் பண்ணுறது தான் ஆனால் இது வந்து ஃபேக்டு ஆட்டிடியூடு இருந்தாலும் இல்லாட்டாலும் உண்மை அது தான் இதான் விஷயம் அதுக்கப்புறம் எல்லா ஆத்மாவும் ஒன்றுன்னு தெரியறது எல்லா சரீரமும் ஒன்றுன்னு தெரிகிறது அப்போது ஜட நானும் ஒன்று அது மாத்திரம் எல்லா ஜீவர்களும் நானும் ஒன்றுங்கிறது மாத்திரம் இல்லை நானும் ஒன்றுங்கிற அபேத புத்தி வந்து விடுகிறது எல்லா சேதன பொருள்களும் ஜடப்பொருள்களும் நானும் ஒன்றுங்கிற அபேத புத்தி வந்து விடுகிறது அப்போ முதல்ல இருக்கிற கூடிய அபேத புத்தி முதல்ல அபேத புத்தி பிளஸ் பேத புத்தி ரெண்டாவது என்ன பண்ணுறோம் பேத புத்தி மூணாவது என்ன பண்ணுறோம் அபேத புத்தி முதல்ல இருக்கிற அபேத புத்திக்கும் மூணா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பிறகு வரக்கூடிய அபேத புத்திக்கும் வித்தியாசம் இருக்குது முதல்ல இருக்கிற அபேத புத்திங்கிறது அபேத புத்தி ப்ளஸ் பேத புத்தி ரெண்டும் இருக்குது முதல்ல கடைசியில் அபேத புத்தி தான் இருக்கு வேத புத்தியே கிடையவே கிடையாது வேத புத்தி இருந்தாலும் வியாபகாரிக்கவே பேத புத்தியே தவிர நமக்கே தெரியும் இந்த பேதமெல்லாம் உண்மை கிடையாது தற்காலிகமான பேத புத்தி இந்த பேத புத்தி துக்கத்துக்கு ஹேத்துவும் கிடையாது முதல்ல இருந்த துக்க புத் புத்தி வந்து சம்சாரத்துக்கு ஹேத்து சம்சாரத்துக்கு காரணம் துன்பத்துக்கு காரணம் முதல்ல இருந்த அபேத புத்தியும் சம்சாரத்துக்கு காரணம் அபேத புத்தியும் சம்சாரத்துக்கு காரணம் பேத புத்தியும் சம்சாரத்துக்கு காரணம் இப்போ கடைசியாக வரக்கூடிய அபேத புத்திங்கிறது சம்சார நிவருத்திக்கு காரணம் உயிர் உணர்க அவ்வளோதான் இது நல்ல ஆராய்ச்சி உணர்பு இது பண்ணால் அற்புதமான விஷயம் இது ஆக பேத புத்தி அபேத புத்தி பேத புத்தி பேத புத்திங்கிறத தமிழில் சொல்லணும்னா முதல்ல வந்து ஒன்றா ஒன்றாயிருக்கும் தன்மைன்னு சொல்லணும் வேற்றுமை அற்ற முதல்ல எனக்கும் என் உடலுக்கும் வேற்றுமை உணர்ச்சியே இல்லை ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆராய்ச்சி பண்ண உடனே உடல் வேறு நான் வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்னும் ஆழம் ஆராய்ச்சி பண்ணுற போது எல்லா உடல்களும் எனக்கு அந்நியமாக இல்லை எல்லா உடலற்ற ஜடப்பொருள்களும் எனக்கு அந்நியமாக இல்லை நான் அனைத்தே நானே அனைத்துமாக இருக்கிறேன் அப்படி இது வந்து ஞானம் இந்த ஞானம் வந்து என் எதுக்காக இந்த ஞானம் அடையிறோன்னா பூர்ணத்துவத்தை பெறுவதற்காக பூர்ணத்துவத்தை பெற முடியாது உணரத்தான் முடியும் அதனால இந்த பூரணத்துவம் நமக்கு வந்து இந்த லிமிட்டேஷனை நீக்கணும்னா எல்லாம் நான் விட்டால் முடிஞ்சு போச்சு எல்லாம் நான்கிறது பாவனையும் கிடையாது உண்மையும் அதுதான் சத்தியம்தான் அது அது எதோ ஒரு பாவனையை க்ரியேட் பண்ணுறது இல்லை பரம சத்தியம் இது அதனால் இந்த விஷயத்தை இவ்வாறு புரிந்து கொள்ளணும் அதுக்காக தான் சொல்கிற இதெல்லாம் நேற்றுக்கு சொன்னேன் முதல் வகுப்பில் சொன்னேன் இருந்தாலும் மேலும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தெளிவாக சொல்லலை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக மீண்டும் சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப அற்புதமான ஒரு கோணத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரசன்டேஷன் ஒரு ஒரு சொல்லக்கூடிய ஒரு முறை இப்படி ஒரு இப்படி சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா நீண்ட காலம் இதில் அபியாசம் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த மாதிரி ப்ரசன்டேஷன் பிடிக்கும் ரொம்ப முதலாக பேத புத்தி ப்ளஸ் பேத புத்தி ரெண்டாவது பேத புத்தி அப்புறம் கடைசியில் அபேத புத்தி முதல் அபேத புத்திக்கும் கடைசியில் இருக்கிற அபேத புத்திக்கும் முதல்ல அபேத புத்தி ப்ளஸ் பேத புத்தி இருந்தது இப்போ அபேத புத்தி தான் இருக்குது வேத புத்திங்கிறது கிடையவே கிடையாது இதுக்கு பேர் தான் அத்வைத புத்தி அபேதம்ங்கிறது என்ன அத்வைத்தந்தானே துவைத்த புத்தி முதல்ல நமக்கும் நம்ம சரீரத்துக்கும் அத்வைத புத்தி இருந்தது அத் அபேதங்கிற சப்தத்தை எடுத்துகிட்டு அத்வைதம் போடணும் நமக்கும் நம்ம சரீரத்துக்கும் அத்வைத்த புத்தி இருந்தது அப்புறம் என்னாச்சு நமக்கும் நம்ம சரீரத்துக்கும் துவைத புத்தி ஏற்பட்டது விசாரத்தினால் அப்புறம் என்னாச்சுன்னா எல்லா சரீரத்துக்கும் எனக்கும் அத்வைத புத்தி உண்டாயிடுச்சு எல்லா சரீரத்துக்கும் மாத்திரம் இல்லை சரீரமற்ற ஜடப்பொருள்களுக்கும் ஆகாசத்துக்கும் எனக்கும் கூட அபேத புத்தி ஏற்பட்டு விட்டது அபேத புத்தி இந்த அபேத புத்திங்கிறது சத்தியமான வஸ்துவை பற்றின அத் அபேத புத்தி அத்வைத புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது இப்படி சொல்கிறது அதனால் நல்லா புரிஞ்சுங்க ட்ரை பண்ணுங்க தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் சோகமாம் கனவு தோன்றா சுழுத்திதான் எவன் சுளுத்தி கண்டவன் யார் சொல்வாய் ஆக நீ என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய் தத்துவ விளக்கப்படலம் பதினாறாவது பாடல் சொல்லியாச்சு இப்படிலாம் சொன்னதுக்கு பிறகு இதில் இன்னும் நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த உரையாசிரியர் சொல்கிறத சொன்னால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் பார்த்தோம் எது நாற்பத்தி தத்துவங்களால் விவகாரம் உண்டாகிறதோ அது ஜாக்கிரதாவஸ்தையாம் அந்நாற்பத்தி ரெண்டு தத்துவங்களை பார்த்தோம் ஞானேந்திரிய பஞ்சகம் கர்மேந்திரிய பஞ்சகம் அந்த கரண சதுஷ்டயம் அந்த பதினான்கினுடைய அதி தேவதைகள் அந்த பதினான்கினுடைய விஷயங்கள் இப்படி மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தத்துவங்கள் இயங்கக்கூடிய ஒரு காலம் ஜாகிரதாவஸ்தான் அவஸ்தானா காலம் என்று பெயர் அப்போ அது ஜிரதாவஸ்தான் அப்புறம் ஜாகிரத அவஸ்தைன்னு அனுபவித்த பதார்த்தங்களோட சம்ஸ்காரம் வந்து மயிரோட நுனி பாகம் போல் முடியினுடைய நுனி ரொம்ப சூக்ஷமாக கழுத்தில் இருக்கக்கூடிய ஹிதைங்கிற நாடியில் இருக்கும்னு இந்த புஸ்தகம் சொல்லுகிறது ஹிதைன்னு ஒரு நாடி இருக்குது கழுத்தில் அதில் நுனியில் வந்து எல்லாம் ஜாக்கிரதாவஸ்தையில் ரொம்ப அது முடியினுடைய நுனி மாதிரி இருக்கும்னு சொல்கிறது முடியினுடைய நுனி மாதிரி இருக்குது கழுத்தில் அது வந்து அதுக்கு பேர் ஹிதைன்னு ஒரு நாடியாது இல்லை நியூராலஜிஸ்டெலாம் இவங்க இவங்களாம் நரம்பு நரம்பியல் நிபுணர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியாது ஹிதைன்னு ஒரு நாடி இருக்குது அந்த நாடியில் வந்து தூங்குற சப்தாதி விஷயங்களும் அவற்றுடைய ஞானமும் உண்டாகின்றன ஏன்னா இது யோகிகளுக்கு பிரத்யக்ஷமாக இருக்கலாம் நமக்கு தெரியாது இது யோகிகளுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கலாம் தப்பு கிடையாது அவங்க சொல்கிறது நாம் ஆப்த வாக்கியம் நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த சம்ஸ்காரத்தினால நித்ரா காலத்தில் சப்தாதி விஷயங்களும் அவற்றின் ஞானமும் உண்டாகின்றன சப்தாதி விஷயங்கள் எல்லாம் அந்தகரண பரிணாமம் இதெல்லாம் ஜாகிரத அவஸ்தையில் அந்தகரண பரிமா பரிணாமம் இல்லை இது பாக்கியமாக இருக்குது சொப்னாவஸ்தையில் உள்ளத்தினுடைய பரிணாமம் உள்ளத்தினுடைய மாறுபாடு அதனால் அந்த அவஸ்தை உண்டாகிறது அதில் சப்தாதி விஷயங்கள் அந்த சப்தாதி விஷயங்களும் அவற்றோட ஞானமும் உண்டாகிறது அங்கு அனுபவமும் உண்டாகிறதுன்னு சொல்லுவார்கள் அவற்றில் அவற்றை அவற்றால் எதில் நினைவுக்கு வருது இதை பற்றிய விளக்கத்தை வந்து ஒரு நல்லா சொல்கிறார் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார் அவர் திரும்பவும் இது நான் இத்தனை நேரம் படித்தது இதெல்லாம் வடிவேல் செட்டியாருங்கிறவருடைய உரை கடிவை கைவல்ய நவநீத்த வச்சனை வினா விடைங்கிறதுல சில குறிப்புகள்லாம் தர்றாரு ரொம்ப விஸ்தாரமாகலாம் சொல்கிறதுல சில குறிப்புகள்லாம் தர்றார் அதையும் படித்து நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விளக்கம் பொன்னம்புல சுவாமிகள் சொல்கிறார் இதே கருத்துக்களைத்தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக சாஸ்திரியமாகலாம் சொல்லிக் கொண்டிருக்காரு எல்லாம் ரெண்டு பேருமே மரபு வழி மீறாமத்தான் கருத்துக்களை உபதேசிக்கிறார்கள் தடஸ்த லட்சணம் கொண்டு இங்கனம் வினாவினரங்க தடஸ்தலட்சணம் நேர ஆத்மாவை சொல்லலை உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே சொன்னதுக்கு பிறகு அவன் கேட்டான் சிஷ்யன் என்னைத்தான் ஜடனா எண்ணியோ சொன்னீரையா என் நான் ஜடமாவா இருக்கேன் என்ன எனக்கு தெரியாதா என்ன தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோன்னா பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழல்வானேன் எல்லாருக்கும் தன்னைத்தான் தெரியாமையா இருக்கு அப்படி இருந்தும் துக்கப்பட்டு தானே இருக்காங்க அப்படின்னா நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டே நான் சொன்னதை நான் வந்து உண்மை நீ அறிவாயாக சொன்னது வந்து இந்த உடம்பை கிடையாது இந்த உடம்புக்கு வேறாக இருக்கக்கூடிய சைத்தன்யமாகி ஆத்மாவை தான் நான் சொல்லியிருக்கேன் அர்த்தம் புரியறதுக்க வேண்டி அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தடஸ்த லக்ஷணம் கொண்டு இங்கனம் வினாவினார் என்கிற இது தடஸ்த லட்சணம் நேரடி ஆத்மாவை சொல்லலை சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருப்பது ஆத்மா இப்படி சொல்லலை இப்படி சொல்கிறார் இது தடஸ்த லட்சணம்னா என்ன இதெல்லாம் வந்து தெரிந்ததை கொண்டு தெரியாததை உணர்த்துவதற்கு பெயர் தடஸ்தான் சிம்பிளா சொல்லணும்னா தெரிந்ததை கொண்டு தெரியாததை உணர வைப்பதற்கு பெயர் தடஸ்தலக் நேரடியாகவே ஒரு பொருளை சொல்லுவது என்பது ஸ்வரூப லட்சணம் என்று சொல்லப்படும் சாதாரணமா சாஸ்திரங்கள்ல ஜாஸ்தி முதல் டீச்சிங் வந்து முதல் உபதேசம் வந்து தடஸ்தலக்ஷணம் தான் இப்போ கடவுளை சொல்கிற போதே எப்படி சொல்கிறோம்னா இந்த உலகம் நமக்கு அனுபவமாக இருக்குது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை எதாக இருந்தாலும் விதை இல்லாமல் மரம் இல்லை இது மாதிரி நமக்கு காரணம் காரியம் இல்லைங்கிறதுனால இவ்வளவு பெரிய உலகத்துக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி நாம் அனுமானம் பண்ணுறோம் அந்த அனுமானத்துக்கு அது அது மாத்திரம் இந்த அனுமானத்துக்கு சாஸ்திரங்கள் துணை புரிகிறது அதனால என்ன சொல்றோம் இந்த உலகத்துல காரணம் காரியம் இல்லைங்கிறது நமக்கு ஒரு அனுபவம் அதனால் இந்த உலகம் நமக்கு பிரத்யக்ஷமா இருந்து கொண்டிருக்கு இந்த உலகத்துல சூரியன் சரியான நேரத்துக்கு உதிக்கிறது மறைகிறது எல்லாம் சமுத்திரம் வந்து அணையே கட்டாமல் அப்படியே நிற்கிறது இந்த நட்சத்திர மண்டலங்கள்லாம் அப்படி இப்படி அங்கங்கே அந்த இடத்துல நிற்கிறது கோளங்கள் எல்லாம் பூமியில் சுழன்று அண்டவெளியில் சுழன்று கொண்டு இருக்கின்றன இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி அல்லவா இந்த திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின்னால் ஒரு உயிருள்ள அறிவுள்ள ஒரு தத்துவம் இருக்கத்தானே வேண்டும் என்று தீர்மானம் செய்து ஜகத்துக்கு காரணமாக கடவுள் இருக்கார்னு சொல்கிறோம் இது தடஸ்தலட்சணம்னு பேர் உலகம் இருக்கிறது உலகத்தை சொல்லி இந்த ஒருத்தர் இல்லைன்னா ஒரு படைப்பு இருக்கணும்னா படைத்தவன் ஒருத்தன் இருக்கணும் அதனால் இது ப கிரியேஷன் இருக்கிறதுனால கிரியேட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து நேரடியாக சொல்ல முடியறதில்ல கடவுள் பேரின்பமே வடிவானவர் எல்லா நற்குணங்களும் நிறைந்தவர் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை முதல்ல உலகத்தை சொல்லி அப்புறம் அவரை காரணமாக புரிய வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவரை பற்றி விளக்கம் சொல்கிறது வேறு விஷயம் அதே மாதிரி இங்கே ஆத்மா விஷயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா நேரடியாகவே நான் வந்து சச்சிதானந்த ஆத்மா சொல்றேன்னு சொல்ல முடியாது அதனால உடம்பு வேற மனசு வேற பிரித்து காட்டணுமோ இல்லை இந்த உடம்புலையெல்லாம் மாறாமல் ஒன்று இருக்கேப்பா வியாவிர்தாஸ்வனு வர்த்தமானம் அகமிதி அந்தஸ்புரந்தம் சதா பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிசு தசா சருவாசு அவஸ்தாஸ்வபி வியாவசு அனுவர்த்தமானம் அகமிதி அந்தஸ்புரந்தம் சதா அப்படி பிரிச்சு படித்தா தான் அதெல்லாம் புரியும் சதா அந்தஸ்புரந்தம் வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம் இதுக்கு மேலே அத்தத்வியாவிருத்தி லக்ஷணம் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது அப்புறம் பார்ப்போம் இதில் வந்து இப்படி பிரிச்சு சொல்லப்படுறது இது வரிசையாக பியாவிர்த்தம் வியாவருத்தம்னா என்ன அவஸ்தைகள் வியாவருத்தம் அனுவருத்தம் என்ன அகம் பதார்த்தா நான் நான் விழித்திருக்கிறேன் நான் சமாதியில் இருந்தேன் நான் மயக்கமுற்றேன் நான் கனவு கண்டேன் நான் உறங்கினேன் இல்லை அவஸ்த காலம் மாறி போச்சு கால தேச வஸ்துவே மாறி போச்சு ஒரு அவஸ்தையில் இருக்கிற கால தேசம் வேறையாக இருக்குது இன்னொரு அவஸ்தையில் கால தேச வஸ்து அதுக்கப்புறம் இன்னொரு அவஸ்தையில் காலதேச வஸ்துவே அபாவமாக இருக்கு அப்போ என்ன சொல்றது நான் வந்து எந்த அவஸ்து எந்த உண்மைக்கு நான் ஆதாரமானவன் அப்போ வாகனி நனவில் கண்ட அறிவுதான் எது சொல்வாய் இவர் விளக்கம் சொல்ற தடஸ்தணத்துக்காக அதெல்லாம் சொன்னேன் இதை புரிஞ்சா அது நமக்கு ஈஸி ஏன்னா நமக்கு அனுபவமாக இருக்கிறது ஜாக்கிரத அவஸ்தை நமக்கு அனுபவமாக இருக்கிறது சொப்னாவஸ்த நமக்கு அனுபவமாக இருக்கிறது சுசுப்தி அவஸ்தை யாருக்குமே வேண்டாம் தனியாக ஒரு ஒருத்தருக்கும் கொடுத்துருக்கார் பகவான் இந்த அவஸ்தையே நமக்கு மாறிகிட்டு தான் இருக்குது தூக்கத்தில் வந்து நமக்கு யாதொரு சம்பந்தமும் இல்லாமல் இருக்குது அப்போ நாமே இந்த உடம்போட ஒரு காலத்தில் தொடர்பு ஒரே நாளில் ஒரு நேரத்தில் தொடர்பு தொடர்பு விட்டதுக்கப்புறம் தெரிய அபிமானம் தானாக போய்டுறது அதுக்கப்புறம் திரும்பவும் அபிமானம் வந்துவிடும் திரும்பவும் அபிமானம் போகிறது திரும்பவும் அபிமானம் வருது திரும்பவும் அபிமானம் போகிறது இது அறியாமையினால்தான் அபிமானம் பலமாயிடுது அது மாத்திரம் இல்லை அபிமானம் வருதுன்னா சாதாரணமாக வருது இதேதோ பரமசாஸ்வதமான சரீரம்னு நினச்சி நோடுறோம் பரமசாஸ்வதமான சரீரம் நம்ம லைஃபு நம்ம இது நம்ம வ சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் எல்லாம் அவ்வளோ வலிமையாக இருக்குது அது வலிமையாக இருக்கிறதுனால சுகமும் இருக்குது துக்கமும் இருக்குது சுகம் மாத்திரம் இருந்துட்டால் பரவாயில்ல துக்கமும் சேர்ந்துருக்கு துக்கம் வர்ற போது எப்படி இதிலேருந்து விடுபடுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோம் கஷ்டப்படுறோம் அதனால் பல சிக்கல்களை நிறைய பேர் குண்டு பண்ணிடுறோம் இது சரி பண்ணுறதுக்காக தான் வேதாந்தம் முயற்சி பண்ணுறது முயற்சி பண்ணுறது என்ன வெற்றி அடைஞ்ச முயற்சி வெற்றி அடையக்கூடிய முயற்சி தான் அது அது வந்து இந்த முறையாக போயிட்டால் பிரச்சனையே கிடையாது அப்போ இவர் சொல்றார் தடஸ்தலக்ஷணம் கொண்டு இவனம் இங்கனம் வினாவினார் என்க வினாவினார்னா என் கேட்டார் இல்லையா தேகியார் காணேன் என்றாய் முளைத்தவன் எவன் நீ சொல்வாயாக சுழ்த்தி கண்டவன் யார் சொல்வாயாக நனவில் அண்ணும் அறிவுதான் ஏது சொல்வாயாக எல்லாத்திலையும் நாக சேர்க்கணும் சொல்வாயாக சொல்வாயாக சொல்வாயாக நல்லா யோசிச்சு சொல் நான் சொல்கிறது நான் எந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுட்டே இப்போது உன்னை இனி அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு நான் வந்து பாயிண்ட் பண்ணது இந்த நான் இல்லை இந்த அஞ்சரை அடி உயரம் எண்பத்தஞ்சு கிலோ இந்த வந்து இப்படி இருக்கிற ஆளெல்லாம் இல்லை இந்த ஆளை சொல்லலை கண்ணுக்கு தெரிகிற சரீரத்தை நான் சொல்லலை கண்ணுக்கு தெரிகிற எல்லார் கண்ணுக்கும் தெரியக்கூடிய ஸ்தூல சரீரத்தை நான் சொல்லலை எல்லாருடைய மனசுக்கும் விளங்கக்கூடிய மனசையே விளக்கி கொண்டிருக்கிற அந்த வஸ்துவை தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற அர்த்தம் படும்படி சொல்றேன் அவருடைய இதை படிக்கிறேன் சொப்னாவஸ்தை சுசுப்தி அவஸ்தைகளின் வேராய் இந்திரியங்களால் தோன்றும் ஞானத்திற்கு ஆதார காலம் யாது அது ஜாகிரத அவஸ்தை ஒரு பாருங்க இந்திரியங்களால் தோன்றுவதல்லாத விஷய கோச்சரமான அந்த கரணத்தின் அபரோக்ஷ அவஸ்தை ஸ்வப்னாவஸ்தை ஸ்வப்பனத்தில் ஞேய ஞானங்கள் அந்த பரிணாமமாம் என்ன தமிழ் பாருங்க விளக்கம் சொப்பனத்தில் ஞேய ஞானங்கள் அந்த பரிணாமமாம் சுக கோச்சரமும் அவித்யா கோச்சரமுமான சாட்சாத் அஜானத்தின் பரிணாம ரூப விற்பியின் அவஸ்தையை இந்த என்பர் தான் தமிழ் அதில் ஸ்வப்னத்தில் வந்து அறியக்கூடிய அறிவ அறியக்கூடிய பொருள் அறிவு இதெல்லாம் அந்த கிரணத்துடைய ப்ரொஜெக்ஷன் மைண்டினுடைய ப்ரொஜெக்ஷன் மனசினுடைய படைப்பு பரிணாமமாக அங்கே என்ன சுசுப்தியில் எப்படி இருக்குன்னா சுகமாக இருக்கு சுக கோச்சரம் சுக கோச்சரம்னா சுகமாக இருக்குங்கிறது தெரியுறது அவித்தியா கோச்சரம் ஒன்றும் தெரியலேங்கிறதும் தெரியுறது ஆக அஜானமும் சுகமும் சுசுப்தியில் இருக்குது அதனால தான் அது மலினசத்துவங்கிறோம் சத்வங்கிறதுனால சுகம் இருக்கிறதுனால அது சத்வம் அறியாமை இருக்கிறதுனால அது தமஸு அதனால என்ன சொல்கிறோம்னா மலினசத்துவங்கிறோம் சுஷுப்தி அவஸ்தையை தமசுன்னு நேரடியாக சொல்கிறது இல்லை அதனால் அஜ்ஞானமும் இருக்குது சுகமும் இருக்குது ஆக சுகரூபமும் அஜானமும் ரெண்டும் சேர்ந்திருக்கிறதுனால மலினசத்துவம் என்று தத்துவபோதத்தில் பார்த்தோம் அப்போ சுக கோச்சரமும் அவித்யா கோச்சரமுமான சாட்சாத அக்ஞானத்தின் நேர அஜானத்திற்கு பரிணாம விற்தி பரிணாம பரிணாம சாட்சாத் அஜ்யானத்தின் பரிணாம ரூப விற்பி சுசுப்தியில் அஜானம் மாத்திரம் பரிணாமமாக இருக்கு பரிணாமம்னா என்ன அந்த சுகத்தையும் அந்த அஜானத்தையும் அனுப இல்லை சுகத்தை மாத்திரம் அக்ஞானம்தான் இருக்கேன் அக்ஞானத்தினுடைய பரிணாம அதை சுசுப்தி என்பார்கள் சுசுப்தியில் அவித்யா விருத்தியின் கண் ஆரூடமான சாட்சி ரொம்ப டெக்னிக் இது அவித்யா சுஷுப்தியில் அக்ஞானத்தில் இருக்கக்கூடிய அஜானத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சாட்சியானது அஜ்ஞானத்தையும் ஸ்வரூப சுகத்தையும் பிரகாசப்படுத்துகிறது அவித்யா விருத்திங்கிற அவித்யா விருத்தியில் பிரகாசப்படுற சாட்சியானது அவத்யா விருத்தியில் இருக்கக்கூடிய சாட்சியானது அவித்யையும் பிரகாசப்படுத்துறது அப்புறம் சுகத்தையும் பிரகாசப்படுத்துகிறது அவித்தியா விருத்தியின் கண் உள்ள சாட்சி நல்லா புரிஞ்சுங்க அவித்யா விற்த்தியின் கண் உள்ள சாட்சி அவித்யையும் ஏன்னா அவித்தியா ஜடம் அவித்யையும் சுகத்தையும் பிரகாசப்படுத்துகிறது தூக்கத்தில் அஜ்ஞானம் இருக்கு அஜ்ஞானம் இருக்கு ஒரு விற்பி அந்த அக்ஞான விறத்தியை விறத்தியில் ப்யூர் கான்சியஸ்னஸ்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அந்த ரிஃப்ளக்ஷன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அக்ஞானத்தையே லியூமின் பண்ணுறது அறியாமையே அது பிரகாசப்படுத்திக்கொண்டு அப்புறம் தூக்கத்தில் சுகமாக இருக்கோமே அந்த சுகத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு அந்த அக்ஞான விறத்தி மாத்திரம் இருக்குது அக்ஞான பிரதிபிம்ப இல்லாட்டி ரொம்ப இன்னும் சொல்லணும்னா காரண சரீர பிரதிபிம்ப சைத்தன்யமானது காரணசரீர பிரதிபிம்ப சைதன்யமானது காரணசரீரத்தையே பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால தான் ஜாகிரத அவஸ்தையில் காரணசரீரம்னு சொன்னால் நமக்கு புரியுறது காரணசரீரம் அஜானம்னு சொன்னால் புரியுறது இன்னும் நம்ம தானே சொல்கிறோம் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிற போது ஒன்றுமே தெரியலேங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால ஒன்றுமே தெரியலேங்கிறத தெரிய வச்சது எதுவோ அதுதான் சைத்தன்யம்னு சொல்லிட்டு இருக்கும் அதுதான் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் தூய உணர்வுன்னு சொல்கிறோம் அப்போ அஜான விற்பியினால் அது சுசு அவித்யையும் சுரூப சுகத்தையும் பிரகாசிப்பிக்கின்றது சுசுப்தி அவஸ்தையில் சுகாக்கார அவத்தியாகார பரிணாமமாக எவ்வான கூறுண்டோ அவ்வஜான கூற்றில் அப்புருஷனுடைய அந்த கரணம் விலீனமாகி நிற்கும் விலீனமாக இருக்கும் என்ன சொல்கிறார் சுசுப்தியில் அஜ்யான விற்த்தி இருக்குது சுசுப்தியில் நல்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சுசுப்தியில் அஜ்யான விற்த்தி இருக்குது ஆனால் அக்ஞான விறத்தியில் அந்தக்கரண விற்த்திகள்லாம் அந்தக்கரணம் அந்தகரண விறத்தியில் அந்தகரணம் லயமாயிடுறது அக்ஞான விருத்தியில் அந்தகரணம் லயமாயிடுறது ஜாகிரதாவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் அக்ஞானவருத்தி ப்ளஸ் அந்தகரணவருத்தி ரெண்டும் இயங்கிறது ஆனா சுசுப்தி அவஸ்தையில அந்த வந்து அக்ஞானத்தில் ஒடுங்கிடுறது ஆனால் அக்ஞானம் மாத்திரம் இருக்கு இருக்கு அந்த அக்ஞான விற்பி பிரதிபிம்ப சைதன்யம் அக்ஞானத்தையும் சுகத்தையும் ஒளிர்வித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சொல்லி புரிய வைக்கிறார்கள் இப்போதே சொல்லணுங்கிறதுக்காக ஜாக்ர காலத்தில் கூற்றின் பரிணாமமாக அவ் அந்தகரணம் உண்டாகின்றது ஆகலின் அக்ஞான விறத்தியினால் அனுபவித்த சுகத்தினது ஸ்மிருதி ஜாகிரதத்தில் உண்டாகிறது முழிச்ச உடனே அஜ்ஞான விற்தியில் அனுபவித்ததான நினைவு அந்த கரணத்துல ஜாகிரத உண்டாகிறது ஜாகிரத அவஸ்தையில நமக்கு என்ன உண்டாகிறது நான் வந்து தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம் தூங்குற போது எனக்கு ஒண்ணுமே தெரியல ஒன்றுமே தெரியலேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான மனசு அங்கே இல்லைன்னாலும் அந்தக்கரணம் இருந்ததுனால் அஜ்யானம் இருந்ததுனால அந்த அக்ஞானத்தில் அந்த விறத்தியில் அந்த அந்த அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை வந்து விழிப்பு நிலையில் நாம் நினைவுக்கு கொண்டு வரும் இதை திரும்ப திரும்ப யோசிக்கணும் தூக்கத்தில் இருக்கிற விஷயம் நமக்கு வந்து அனுபவத்தில் வெளியில் சொல்கிறோம் ஞாபகம் வச்சுங்கோ ஏதாவது ஒன்று நினைவு இருக்கணும்னா அனுபவம் இல்லாமல் இருக்காது அனுபவம் இல்லாமல் நினைவு உண்டாகாது அனுபவம் இல்லாமல் நினைவு உண்டாகாது அனுபவிக்காத ஒன்றை நினைவுபடுத்த முடியாது நினைவுபடுத்திக்கொள்ள முடியாது அதில் நமக்கு வந்து தூக்கத்தில் எந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னாலும் அனுபவம் இருந்துன்னு அனுபவம் எந்த அனுபவம் இல்லைங்கிற ஒரு அனுபவம் இருப்பதால் யாதொரு அனுபவமும் உறக்கத்தில் இல்லை என்கின்ற அனுபவம் இருப்பதால் அந்த அனுபவத்தை எது பெறுகிறது என்று கேட்டால் அக்ஞானந்தான் பெறுகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த அனுபவத்தை பெறுவது அக்ஞானந்தான் ஆத்மாவுக்கு கிடையாது ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அனுபவம் அனுபவம் இன்மை இரண்டையும் கடந்ததாக அது இருக்கு ஆஹா ஒன்றுமே இல்லைங்கிற அனுபவம் வந்து ஆத்மாவுக்கா அஜானத்துக்கானு கேட்டா அஜானத்துக்கு தான் ஒன்றுமே இல்லைங்கிற அனுபவம் யாருக்கு அஜானத்துக்கு தான் ஆத்மாவுக்கு அனுபவம் அனுபவம் இன்மை இரண்டையும் அது கடந்தது இதை தவிர வேறு வழியில் சொல்றதுக்கு அதனால நம்ம அப்ப நம்ம உபதேசம் பண்ற போது எப்படி சொல்லிடுறோம்னா எது அனுபவத்தையும் அனுபவம் இன்மையும் இன்மையையும் அறிகிறதோ அது ஆத்மான்னு சொல்லிடுறோம் ஆக்சுவலாக எது அனுபவத்தையும் அனுபவ இன்மையையும் அறிகிறதோ அது ஆத்மான்னு சொல்லிடுறோம் ஆக்சுவலாக ஆத்மாவுக்கு அந்த அறிவு கூட கிடையாது அந்த அறிவு தேவையில்லை ஆக அஜ்யானத்துக்குத்தான் அஜ்ஞானத்துக்கு அக்ஞான விற்பிக்குத்தான் அக்ஞான விற்பிக்குத்தான் அபாவ அனுபவம் அக்ஞானத்தோடு சேர்ந்து இருக்கிற அந்தஸ்கரணத்துக்குத்தான் பாவ அனுபவம் ஞாபகம் அஜானத்தில் கேவல ஒன்றும் இல்லைங்கிற அனுபவம் அக்ஞான அக்ஞான அவஸ்தைனா சுஷுப்தி அவஸ்தை சுசுப்தி அவஸ்தையில் ஒன்றுமே இல்லை என்கின்ற அனுபவம் அக்ஞான விற்பிக்கு தான் ஜாகிரத அவஸ்தையிலேயும் சொப்னாவஸ்தையிலையும் அந்த விறத்தியும் அஜ்ஞான விற்த்தியும் சேர்ந்து தான் பாவ அனுபவம் பாவம்னா என்ன இருக்கின்றத தெரிஞ்சு அபாவம்னா ஒன்றும் இல்லைங்கிறது அபாவம் பாவம்னா எல்லாம் இருக்கிறது என்பது பாவம் பாவம்னா பவத்தி இவத்தி இபாவகா இல்லைங்கிறதுனால அபாவம் இதை நாம் நன்கு உணர்வுமாக இதுலேருந்து என்ன சொல்ல ரொம்ப டெக்னிக்காக போகும்போது ஆத்மாவுக்கு யதொரு விதமான அனுபவமும் கிடையாது அனுபவங்களும் தேவையில்லை அனுபவங்கள் அனைத்தும் மாயை எல்லா அனுபவங்களும் மாயையே அறியாமையே எனவே எந்த அனுபவமும் நமக்கு ஒருபொழுதும் தேவையே இல்லை வேணும்னா ஆசைப்பட்டால் அனுபவம் வந்து இப்போ கொஞ்சம் போய் இட்லி சாப்பிடணும்னு இருக்குது தோசை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அது மாதிரி ஏதாவது ஊருக்கு போகணும்னு இருக்கு அந்த அங்கே போகணும் இங்கே போகணுன்னா இருக்குது அது மாதிரி வேணுன்னா நமக்கு வந்து மனசை சாந்தியாக வச்சுக்கிறதுக்கு எதாவது அனுபவம் வேணும்னா ட்ரை பண்ணலாம் ஆனால் ஆத்மாவுக்கு ஒரு அனுபவமும் இல்லை தேவையும் இல்லை அடையவும் முடியாது புரியுதோ புரிஞ்சால் சரி அப்போ இப்படிலாம் ஆக நீ நனவில் நனவில்தான் ஆக அறிவு ஆ என்னது வந்து நனவில் நனவில் என்னும் அறிவுதான் எது சொல்வார் நம்ம வந்து சாதாரண உபதேசத்துக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் எது பாவத்தையும் அபாவத்தையும் அதுதான் சைதன்யம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் புரியறதுக்காக வேண்டிய உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அது கொஞ்சம் புரியறதுக்கு தான் புரிஞ்சதுக்கு பிறகு அதையும் நெகேட் பண்ணிட்டு போகிறோம் பாவ அபாவாபியாம் கூட இருப்பையும் இன்மையையும் எது அறிகிறதோ அதுவே சைத்தன்யம் அப்படிங்கிறது உபதேசத்துக்கு தான் ஆனால் உண்மையிலே இருப்பு இல்லாததுங்கிறது ஒன்று இல்லை உபதேசத்துக்காக சொல்கிறோம் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு இருப்பது இல்லாததுங்கிறது சத்தியமாக மிச்சயம் இருப்பது இல்லாததுங்கிறதே சத்தியம் மிச்சம் ஒரு தோற்றம் தான் ஒரு நிலையில் இருக்குங்கிறோம் ஒரு நிலையில் இல்லைங்கிறோம் ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இல்லைங்கிறாங்க அதான் சொல்கிறேன் என்ன சொல்கிறது அப்போ இதுலேருந்தே மிச்சயக்கு எத்தனையோ விஷய கோணத்தில் விளக்கம் சொல்கிறது உண்டு அதில் ஒரு கோணம் என்னென்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தெரியுது உலகம் அதனாலே அது சத்தியம் இல்லைன்னா ஆமாம் ஒரே ஒரு மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி தானே தெரியணுது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தெரிஞ்சால் அது எப்படி சத்தியம் நான் இதை இப்படி நினைக்கிறேன் அப்படின்னா அது அவனோட கற்பனை அப்போ வந்து இதுலேருந்து தெரிகிறது வஸ்துவையே பார்க்குற போது நீங்களாம் இதை மரமாக பார்க்குறீங்க நான் இதெல்லாம் அணுக்களாக பார்க்குறேன்னா நம்ம என்ன சொல்கிறோம் நான் பிரம்மமாக பார்க்குறேன்னு விட்டுறோம் முடிஞ்சு போச்சு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எதை நம்ம அதான் பார்க்க இன்னொன்னா பார்க்குறோமோ அது அது இல்லைன்னு தெரியுறது மிச்சம் தானே எல்லோ யோசிச்சு பார்த்தா கட என்ன சுவாமி கடசனை என்ன முடிவுன்னா புரிஞ்சால் சரி வஸ்து இருக்கு பொருள் இருக்கு ஆனால் அந்த பொருளை இருக்குன்றதோ இல்லைன்னு சொல்ல முடியாமல் மௌனவியாக்கியா பிரகடிதபர பிரம்மதத்துவம் யுவானம் அதுதான் தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருக்கார் மௌனமாக இந்த மௌனமாக இருக்கார்னு புரியறதுக்கு இவ்வளோ வாசிக்க வேண்டியிருக்கு ஏன் மௌனம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிப்பெல்லாம் எதுக்குன்னா மௌனமாக இருப்பதற்கு பேசுவதெல்லாம் எதற்குன்னா பேசாமல் இருப்பதற்கு பேசாமல் இருப்பதற்காக பேசி கொண்டிருக்கிறோம் அடுத்து அப்புறம் இந்த இதை முடிச்சு விட்றோம் ஜர காலத்தில் அவ்வைஜானூற்றின் பரிணாமமாக அவ் அந்தகரணம் உண்டாகத உண்டாகின்றது அகலின் அஜ்யான விற்த்தியினால் அனுபவித்த சுகத்தினது ஸ்மிருதி ஜாகிரத்தில் உண்டாகின்றது உபாதானத்திற்கும் காரியத்திற்கும் பேதமின்மையினால் உபாதானங்கிறது அஜானம் காரியங்கிறது அந்தக்கரணம் அல்ல உபாதானத்திற்கும் காரியத்துக்கும் காரணத்தும் காரியத்தையும் எழுப்பதோ உபாதானத்திற்கும் காரியத்திற்கும் பேதம் இன்மையினால் பேதம் இல்லாததுனால அனுபவ ஸ்மரணத்திற்கு விரோதம் இன்று அன்று அறி என்று அறிக இன்றென்ற இன்றென்ற இன்று அன்று அறிகனால் அதுக்கு அனுபவத்துக்கும் அனுபவ பேதமில்மையினால அனுபவ ஸ்மரணத்திற்கு விரோதம் இன்றென்ற ஏன்னா அந்தகரணத்தில் ஏற்படுற அனுபவம் தான் ஸ்மிருத்தின்னு நினச்சிட்டு இருக்கோம் நாம் அந்தகரணத்துக்கு எந்த அனுபவமே இல்லை சுசுப்தியில் ஆனால் அக்ஞானம் இருக்குது அதனால் என்ன சொல்கிறார் அஜ்ஞானத்தினுடைய விளைவு தான் அந்தக்கரணம் அதனால் காரணத்தினுடைய குணம் காரியத்திலையும் இருக்கும் அது ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறதுனால நமக்கு புரியறதில்ல ஆகையினால நீங்கள் அது இப்படி புரிஞ்சுங்கோங்கிற அஜ்ஞானம் காரணம் அந்த கரணம் காரியம் சாதாரணமாக நம்ம வந்து மனசு இருந்தால் அனுபவம் ஏற்படும் தூக்கத்திலேயோ மனசே இல்லை ஆனால் முழித்த உடனே வந்து உறக்கத்தில் ஒன்றுமே தெரியலேங்கிற அனுபவத்தை சொல்கிறோம் ஆனால் அந்த அனுபவம் மனசுக்கு ஏற்பட்டுதான்னு கேட்டால் மனசுக்கு ஏற்பட்டிருக்க முடியாது அப்போ எப்படித்தான் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டால் அக்ஞானத்துக்கு அந்த அனுபவம் இருக்குது அக்ஞானத்துக்கும் அந்த வேற்றுமை இல்லாததுனால அக்ஞானம் காரணமாகவும் அந்தக்கரணம் காரியமாக இருக்கிறதுனால அக்ஞான விறத்தியோட அனுபவம் அந்தக்கரணத்தில் ஸ்மிருதி ரூபமாக வருகிறது அப்படின்னு சொல்லி எவ்வளவு யோசித்து சொல்லிருக்காங்க வரும் அதனால் ஸ்மிருதி ரூபமாக வருகிறது இதை யோசிச்சாலே தூங்கிடுவோம் அப்புறம் திரும்ப இப்படி கண்டுபிடிக்கிறது இது யோசிக்கிற போது நமக்கு தூக்கம் வந்துடும் திங்க் பண்ண ஆரம்பித்தாலே என்ன ஆகிடும்னா இந்த ஸ்மிருதி அந்த அனுபவத்துக்கும் ஸ்மிருதிக்கும் எப்படி கனெக்ஷன் ஆரம்பிச்சு கொஞ்சம் யோஜனை கண்ணை மூடின்னு யோசிக்கிறோன்னு வச்சுக்கிறேன் அனுபவத்துக்கும் ஸ்மிருதிக்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா சாதாரணமாக அனுபவமும் ஸ்மிருதியும் அந்தக்கரணத்துலேயே தான் இருக்குது அனுபவமும் அந்தக்கரணத்துக்கு தான் ஸ்மிருதியும் அந்தக்கரணத்துக்கு தான் ஆனால் சுஷுப்தியில் மாத்திர ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அனுபவம் அஜானத்துக்கு ஸ்மிருதி அந்தக்கரணத்துக்கு அந்தக்கரணத்துக்கு வேறாக அஜானம் இல்லாததுனால ஸ்மிருதியை வந்து அந்தக்கரணம் பெற முடிகிறது இதுதான் ஒரு விசேஷம் அப்போது அனுபவ ஸ்மரணத்திற்கு ஏன்னா இது இந்த சொல்லி ஆகணுங்கிறது தான் சொல்கிறார் அனுபவத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் சுசுப்தி அவஸ்தையில் விரோதம் தோன்றுகிறது அப்படின்னா அது வந்து காரண காரிய பாவத்தில் நீ புரிஞ்சுக்கணுங்கிறார் அதனால் அது விரோதம் இல்லை சாதாரணமாக அனுபவ ஸ்மரணமெல்லாம் அந்த கிரணத்துக்குன்னு இருந்தாலும் சுசுப்தியில் மாத்திரம் அஜ்யானத்துக்கு தான் அனுபவம் ஸ்மரணம் அந்த கிரணத்துக்கு அப்படிங்கிறார் காரண காரிய சம்பந்தம் இருக்கிறதுனால எனினும் அம்சம் எனினும் ஒக்கும் ரெண்டும் ஒன்றுங்கிறார் கூறுன்னு சொன்னேன் இத்தனை நேரம் அம்சம்னாலும் ஒக்கும் அதாவது அவருக்கு தமிழில் சொன்னது புரியாதோன்னு நினைச்சிட்டு இருக்கார் கூறு கூறுன்னு சொல்லிட்டு இருந்தாரா அஜ்ஞான கூறு அஜ்ஞான கூறுன்னு இருந்தார் அதனால வந்து நிறைய பேருக்கு புரியுமோ புரியாதுன்னு அம்சம்னு சொல்லிவிடுறார் கூறு எனினும் அம்சம் எனினும் ஒக்கும் ஜாகிர சொப்பனங்கள் இரண்டிலும் அந்தக்கரண விற்பி உண்டு சுசுப்தியிலோ அஜ்யான விற்பி உண்டு ஆகலின் அவஸ்தை மூன்றும் விற்தியின் அதீனமாம் அவஸ்தை மூன்றும் விற்தியின் அதீனமாம் ஆத்மாவுக்கு அதீனம் மூன்று அவஸ்தைகளும் விறத்தியின் அதீனமாம் சுகாதி ஜான காலத்தையும் உதாசீன காலத்தையும் ஜாகிரத்தில் அந்தர்பாவமாக கூறுவர் மரணம் மூர்ச்சை இவைகளை சிலர் ஜாகிரத்திலும் சிலர் சுசுப்தியிலும் அடக்கி கூறுவர் ஏன்னா நம்ம மரணத்தில் மரணத்தில் மரணம் இருக்குது மூர்ச்சை இருக்குது இதெல்லாம் எதில் சேர்க்கிறது இந்த அனுபவம் எல்லாம் எதில் சேர்க்குறதுன்னு கேட்டால் அது சில பேர் வந்து சுசுப்தியிலையும் சொல்லுவார்கள் ஜாகிரத்திலேயும் சொல்லுவார்கள் இல்லை நம்ம பிறகு விசாரம் பண்ணுவோம் அடுத்த பாட்டுக்கு போய்டும் அதனால் இந்த நம்ம இன்னும் அவஸ்தை மரணாவஸ்தேன்னு ஒன்று இருக்குது ஏன்னா இது மாதிரி தானே அது ஒரு அவஸ்தை எப்படி சுசுப்தி அவஸ்தையோ அது மாதிரி மரணாவஸ்தை மரணாவஸ்தைக்கு பிறகு என்ன அனுபவம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் வச்சே புரிஞ்சுக்க வேண்டியதான் அனுமானம் பண்ண வேண்டியதான் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு அதை வைத்துக்கொண்டு நம்ம புரிஞ்சுக்கணும் யாராவது மரணத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்னா தூங்கினத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் புரிஞ்சு சொல்லணும் தூங்கின பிறகு இதே உடம்புல எழுந்தால் அதுக்கு பேர் விழிப்பு கனவு உறக்கிற அர்த்தத்தில் சொல்லப்படும் இந்த உடம்புல தூங்கி அப்புறம் எந்திரிக்காமே போயிட்டா வேறு உடம்புல எழுந்தால் அதுக்கு பேர் தான் மரணம் சொல்லிட வேண்டியதான் என்ன சொல்கிறது சிறிய தூக்கமே சிறிய தூக்கமே இல்லை பெரிய சிறிய சாவே தூக்கம் பெரிய தூக்கமே சாவு இது புரியவில்லை என்றால் துக்கம் புரிஞ்சுடும் இது புரியலன்னு சொன்னா எப்படி இது புரியாமல் இருக்குமோ யாருக்காவது ஏதாவது எங்கேயோ கடவுள் இருக்கார் வைகுண்டத்தில் இருக்காருன்னா அது புரியாது வேற சொன்னா புரியாது இது வந்து நம்முடைய அனுபவம் இல்லையா நித்திய அனுபவம் இல்லையா ஆஹா அவஸ்தை என்பது காலத்துக்கு பெயர் நீ அடுத்த பாடலுக்கு போகலாம் சுவாமிகள் உபதேசித்த வண்ணம் தேகத்திற்கு தேகி அந்நியம் என்பது இவ் அனுபவத்தினால் எனக்கு ஒக்குமனல் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் அனுபவத்தை அப்படியே பிஞ்ச் பண்ணுறீங்க குத்தி காட்டுறீங்க ஆகையினால எனக்கு புரிகிறது ஆனால் நெனைச்சி நிற்கணும் இல்லையா கொஞ்சம் உபதேசம் அதிகமாக பண்ணுங்கோ அப்படிங்கிற அடுத்த பாடல அதே முத முதல்ல கேட்குறேன் இப்படிலாம் விசாரி பிரிச்சே பார்த்ததில்லை நான்னா நான் வந்து இதுதான் நினச்சின்னு இருக்கேன் அஞ்சனடி உயரம் தான் என் பர்சனாலிட்டி தானே கண்ணாடியில் பார்த்துட்டே இருக்கேன் இல்லை நானும் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அதனால் இத்தனை நாளாக நான் இப்படி யோசித்தது இல்லை சுவாமி இப்படி ஒரு சரீர வத்திரிகமாக நான் இருக்கேன் அது மாத்திரம் இல்லை நான் எப்பவும் இருக்கேன் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா ஏன் நமக்கு மரண பயம் வர்றதில்லைங்கிறது ஒரு ரீசன் சொல்கிறாங்க நமக்கெல்லாம் ஏன் மரணபயம் வரதில்லைன்னா நம்ம இயற்கையாகவே நித்தியமானவர் நான் அதனால் வரமாட்டேங்க தான் மரணபயம் சுபாவமாகவே நித்தியம் தானே சாஸ்திரமும் சொல்லுகிறது ஆகினால நம்மளை அறியாமலேயே நமக்கு வந்து நம்ம சரீரம் சரீர சரீரத்துக்கு வேறானவர்கள்ங்கிறது மனசுக்குள்ளே இங்கேயோ ஒரு வகம் உட்கார்ந்துருக்கு தெரியல அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அதனால தானே விவேகானந்தர் சொல்கிறார் சொல்லவும் இல்லையா நீ ஒன்றும் மனிதனுக்கு கல்வியை புகட்ட முடியாது அதுக்கு ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கலாம் அது அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது மனிதனிடத்தில் புதைந்திருக்கும் தெய்வீக ஆற்றலை வெளிக்கொணருவதே கல்வி எனப்படும் வெளிக்கொணர் அது வந்து ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்குது எவரி சோல் ஈஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அதனால் வந்து அது வெளியில் கொண்டு வர்ற வேலையைத்தான் ஆசிரியர் பண்ணுறார் அவர் வா சூழ்நிலையை தான் உருவாக்குறாரு தவிர அறிவை வந்து உள்ள புதுசாக ஒன்று திணிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் நிறைய அவாந்திர பேதங்கள்லாம் இருக்குது எந்த அறிவுங்கிறதுல கேள்வி இருக்குது இந்த விஷய ஜானத்தையெல்லாம் வந்து உள்ளதான் அனுப்பிச்சாங்க ஸ்வரூப ஜானத்தை வந்து புரிய வைக்கிறதுக்கு சௌரியம் நீ தான் அதுவாக இருக்கேங்கிறத வந்து த அ தவறானதை நீக்கிட்டால் போகிறோம் அதுதான் ஆசிரியரோட வேலை ஆனால் மற்ற கல்வி விஷயத்தில் அது சரி வராது என்ன மற்றதெல்லாம் நமக்கு அனாத்ம விஷயம் இல்லையா அனாத்ம ஜியானத்துக்கு டீச்சர் வந்து வெளியில் விடுறதுக்கு உள்ளே தள்ளணும் ஆத்ம ஜியானத்துக்கு ஒன்றும் தள்ள வேண்டாம் இருக்கிறத தள்ளணும் அதை தள்ளணும் உள்ள இதை வெளியில் தள்ளணும் அவ்வளோதான் இருக்கிறது ஏற்கனவே தள்ளினதெல்லாம் தள்ளணும் அதுதான் இங்கே வேலை கனவு கண்டது நான் கண்ட நல நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுழுப்தி கண்டதும் பேர் ஒன்றே போல் தினமனுபவிப்பது ஒக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்குமது அருளுவீரே இது சம்ஸ்கிருதத்தில் இல்லாமல் ரெண்டு தினம் படிக்கணும் போல் இருக்குறது கொஞ்சம் கனவு கண்டதும் சுசுத்தி சுழுத்தி கண்டதும் சுழுத்தி கண்ட வேறொன்றே போல் தினமனுபவிப்பது தெரியும் இல்லை சற்றே மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருள்மீரே நீங்க சொல்றதெல்லாம் புரியுது அதுதான உடனே நிற்க மனசுல திரும்பவும் போன உடனே யாராவது நம்மள ஏதாச்சும் சொன்னால் வருது புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு இகழ்ந்தா கோபமா இருக்கு புரியுது நீங்கள் சொல்கிற போதெல்லாம் புரியுது உடம்பு நான் இல்லை எல்லாம் புரிகிறது இதுக்கு வேறையாக நான் இருக்கேங்கிறது புரியுது நீங்கள் சொன்னபோது தேவரீர் உபதேசித்த சமயத்திலே அடிய எனக்கு விளங்குவது போல தோன்றுகிறது இருப்பினும் மறைந்து விடுகிறது ரொம்ப வருஷமாக இப்படியே நாங்கள் வந்து விஷயத்தையே தியானம் பண்ணி பழகினத்துனால ஆன்மீகத்துக்கு வந்தும் கூட ஏதோ வேற ஏதோ ரூபத்தை அது இதெல்லாம் தியானம் இப்படி வந்து ஒரு விவேகம் பண்ணவே இல்லை புரியறது ஆனால் வந்து ஸ்திரமாக நிற்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உபதேசம் தேவை என்று தோன்றுகிறது அதை அனுகிரகம் பண்ணணும் அதுதான் அதனுடைய சாரம் நனவு கண்டது நான் நான் தான் நனவு கண்டேன் கண்ட நனவுளை நீங்கி நினைவு நீ நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுழுத்தி கண்டதும் வேறொன்றே போல் வேறொன்றேனா தேகின்னு அர்த்தத்தில் சொல்றார் அதாவது வேறொன்று மாதிரி இருக்கக்கூடிய வேறொன்றே போல இருக்கக்கூடிய அந்த அவஸ்தைகளை அறிகிற நான் ஒன்று தான் அவைகள் வேறு நான் வேறையோன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தோன்றுகிறது ஆனால் அது இல்லை தினம் அனுபவிப்பதும் ஒக்கும் தினம் அனுபவிப்பதும் ஒக்கும் இவருடைய அர்த்தத்தை சொல்கிறேன் நனவு கண்டதும் ஜாகிரதத்தில் ஸ்திரமான சப்தாதி விஷயங்களை அறிந்ததும் ஸ்திரமான ஜாகிரத அவஸ்தையில் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தது தான் நாளைக்கு இருக்குது நாளைக்கு பார்த்தது தான் அடுத்த நாள் இருக்க போகிறது விழிப்பு நிலையில் ஆனால் சொப்புரத்தில் அப்படி இல்லை ஒரே சொப்புரத்தில் வந்து ஒரே நாளில் சொப்ரம் பார்க்குற போது விட்டு விட்டு விட்டு வேறு வேறு அனுபவம் இன்றைக்கி இன்றைக்கி இந்த இடத்துல இன்றைக்கி இந்த ஆசிரமத்தில் இந்த இடம் கட்டடம் இங்கே இருக்குதுன்னா நாளைக்கு இந்த இடத்துல கட்டிடம் அப்படி தான் இருக்குது அனுபவத்தில் ஸ்திரம்னு பேர் வியாபாரிக திருஷ்டியில் ஆனால் சொப்ரத்தில் அப்படி இல்லையே இன்னைக்கு வந்த கனவு நாளைக்கு வர்றதில்ல இன்றைக்கி பார்த்த உலகத்தை நாளைக்கு பார்க்க போகிறதில்ல வேறு வேறு மாறிக்கிட்டு இருக்குது நனவில் அப்படி இல்லை இன்றைக்கி பார்த்ததுதான் நாளைக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு பார்த்து தான் அடுத்த நாள் பார்க்க போகிறோம் அதனால் இது வார்த்தை என்னப்படுறாருனா ஸ்திரம் அஸ்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதனால் நினைவுபடுத்துறேன் அதில் ஜாக்கிரத அவஸ்தையில் அனுபவிக்கக்கூடியவர்கள்லாம் ஸ்திரமான பதார்த்தங்கள் என்று சொல்லப்படும் ஸ்திரம்னா வே தத்துவ திருஷ்டியில் அநித்தியங்கிறதுலாம் கிடையாது ஸ்திரமான என்று சொல்லப்படும் அதனால்தான் இதுக்கு பேர் வியாபகாரிக பதார்த்தம்னு பேர் சொப்னத்தில் பார்க்குறதுலாம் பிராத்திபாசிகம் அது அவங்களுக்கு மாத்திரம்தான் சத்தியம் யார் கனவு காண்றானோ அவனுக்கு மாத்திரம்தான் உண்மை நனவு வந்து நம்ம எல்லாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்று அதனால் அது பிராத்திபாசிகமாக இருக்குது அஸ்திரமாக இருக்குது இப்போ ரெண்டு லட்சணம் ஜாகிரத அவஸ்தையில் ஜாகிரத அவஸ்தையில் அஸ்தி ஸ்திரமாக இருக்குது இல்லை ஸ்திரமாக இருக்குது வியாபகாரிக்கமாக இருக்கு வியாபாரிக்க சத்தியம் ஸ்திரமாக இருக்கு வியாபாரிக சத்தியம் ஸ்திரம் ச ஆனால் எல்லாருக்குமே இது வந்து சத்தியமாக இருக்குது வியாபாரிக்குங்கிற வார்த்தையை எடுத்துருவோம் வியாபாரிக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது சத்தியமாகவும் ஸ்திரமாகவும் இருப்பது நனவு கனவு சத்தியமாக இல்லாததாகவும் ஸ்திரமில்லாததாகவும் இருப்பது ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது அது சத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது முழித்த பிறகு அது சத்தியம் இல்லை தெரிகிறது அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அது சத்தியம்னு அவர்கள் புரிந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அது சத்தியம் இப்போ கூட அது சத்தியமில்லை அதில் அது சத்தியமாகவும் இது பிராத்திபாசிக சத்தியம் அஸ்திரம் எது சொனாவஸ்திரம் எல்லாம் நனவு கண்டதும் ஜாகிரத்தில் ஸ்திரமான சப்தாதி விஷயங்களை அறிந்ததும் நான் கண்ட நனவு கண்டதும் நனவு கண்டதும் அப்படின்னா அறிந்ததும் சப்தா சாக்ரத் ஜாகிரத்தில் அறிந்ததும் நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி அந்த வார்த்தை எப்படி போடணுமா நனவு கண்டதும் நான் கண்ட நனவுள நீங்கி நான் தான் நனவு கண்டே நான் கண்ட நனவு உள நீங்கி உள உள நீங்க உள நினைவு நீங்கி நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி உள்ளத்தில் உள்ள நினைவு நீங்கி அந்த அர்த்தம் ஜாகரத்தில் நினைவுகள் ஒழிந்து கனவு கண்டதும் சொப்பனத்தின் கண்ணே அஸ்திரமான சப்தாதி விஷயங்களை அறிந்ததும் சுசுக்தி கண்டதும் மூல அஜான இருளை அறிந்ததும் வேறு ஒன்றே போல் வேறு ஒன்றே போலுங்கிறதுக்கு இத்தேகத்திற்கு அந்நியமான ஒரு தேகியே போல இந்த வேறு ஒன்றே போல்னா இந்த சரீரத்துக்கு வேறாக இருப்பது போல தினம் அனுபவிப்பதும் ஒக்கும் நாள்தோறும் யான் அனுபவிப்பது ஒவ்வொரு ஆயின் அவ் அனுபவத்தில் இருத்தியெனின் அதனுடைய தன்மை என்னவென்றால் தெரியவும் இல்லை அது எப்பவும் தெளிவா புரியக்கூடாதோ எப்படி இந்த புஸ்தகம் வேறே நான் வேறேங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கோ அப்படி உடம்பு வேற நான் வேறேங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கக்கூடாதோ அப்படி இருக்க மாட்டேங்குதேங்கிறார் இப்போ புத்தகம் வேறு கட்டடம் வேறே நீ வேறே நான் வேறுங்கிறது எப்படி தெளிவாக இருக்கோ அப்படி தெளிவாக உடம்பு மனசு புத்தியும் நான் வேறே உடம்பு மனசு புத்தி வேறே தெளிவாக இல்லையே சுவாமி தெளிவில்லாமல் இருக்குது சொன்னால் விசாரம் பண்ணாதான் புரியிறதே தவிர நான் இதோட சேர்ந்தே இருக்கேன்னு இன்டிமேட்லி அசோசியேட்ட சொல்ற பிரிக்க முடியாதபடி சேர்ந்துருக்கும் அதனாலதான் விசாரணை தெரிஞ்சது ஆனா தெளிவா புரியல நல்லா புரிஞ்சுக்கணுது தோற்றம் இல்லை தெரியவும் இல்லை தினம் அனுபவிப்பது ஒக்கும் ஒக்கும் இருந்த சரியா தெரிய மாட்டேங்கிறது தெரியவும் இல்லை என்ன சற்றே தெரியவும் இல்லை சற்றே நேரம் சற்றே நேரம்தான் அது தோன்றுகிறது விசாரம் பண்ணும்பொழுது தெரியவும் இல்லை மனதிலின் உதிக்கும் அப்படி சொல்ல அந்த நாள்தோறும் அனுபவிப்பது ஒவ்வொன்றும் தெரியவும் இல்லை அது உள்ளபடி சர்வகாலமும் தோற்றவில்லை தெரியவும் இல்லைன்னா நடத்தம் எப்பவுமே அது தோண மாட்டேங்குது ஏதோ ஆராய்ச்சி பண்ணுற நேரத்தில் தான் அப்படி தோன்றுகிறதே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் நாம் செயல்படுற போது அவ்வாறு நமக்கு தோன்றுவது இல்லை அந்த காலத்தில் தான் விசார காலத்தில் தான் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுற போது தான் அது புரியுறது அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாத நேரத்துலேயும் அது புரிய வேண்டாமோன்னா அப்படி பார்த்தா நிறைய விஷயம் புரியல இருக்கு இப்போ இது வேறே நான் வேறேன்னு எப்போ பார்த்தாலுமா நினச்சிட்டு இருக்கோம் அப்படியே நினைக்கிறது இல்லையே சொல்லப்போனால் மமக்காரமே இருக்கேன் நமக்கு இந்த கட்டிடத்தில் எங்கே இங்கே யாராவது இங்கே வந்து ஏதாவது க கழிச்சான்னு வச்சு என்ன சொல்லணும் நமக்கு என்ன தோணும் இது வேற நான் வேறுங்கிற அனுபவம் இருந்தாலும் கூட கோபம் வருது ஏன்னா அதுக்கு அது என்னுடையது அது இன்னும் பெருசாக வேற இருக்குது இது தெளிவாக இருந்தாலும் இது தெளிவாக இருந்தால் இது தெளிவாக இருந்தே தகராறு இருக்குது அப்புறம் இது தெளிவில்லாமல் தகராறாக இருக்குது தெளிவாக இருந்து தகராறாக இருக்குன்னு புரியுறதில்ல இது தெளிவாக இது வேற சரி இப்போ இங்கேருந்து யாரோ அது வர்றா அந்த குழந்தைங்கள்லாம் நேராக வர்றான் ஒரு கறி துண்டு எடுத்துன்னு வரான் பிரணவனு வச்சுங்களேன் வந்து நேராக வந்த உடனே நாலு கிரி கிருக்கிறான்னு வச்சுங்க இங்கெல்லாம் இருக்கிறான்னு வச்சுங்க நமக்கு என்ன தோணும் கோபமாக வரும் வச்சுங்க ஒரு வார்த்தைக்கு சொல்லுங்க இன்னும் சொல்ல கிழிச்சா அது வேறு விஷயம் சாதாரணமாக நமக்கு ஒரு அபிமானம் எப்படின்னா இப்போ வந்து நேராக வந்து இந்த புஸ்தத்தை இப்படி ஒரு ரெண்டு பேப்பர் கிழிச்சிட்டு போய்ட்றாங்கன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் இது வேற நான் வேறதான் அதை கிழித்தா உனக்கு என்ன பார்த்து அப்படின்னு கேட்டால் அது எப்படி கிழிக்கலான்னு சொல்லுவோம் அப்போ என்னதுக்கு சொல்கிறேன் நமக்கு வந்து இது வேறேன்னு சொன்னாலே அபிமானம் போக மாட்டேங்கிறது வேறேன்னு தெளிவாக தெரிஞ்சிருந்தாலே அபிமானம் போக மாட்டேங்கிறது இது ஏற்கனவே இதுவாகவே இருக்கும் இது வேறேன்னு விசாரம் பண்ணுற காலத்தில் தெரிஞ்சாலும் கூட போகிறது இல்லை விசாரம் பண்ணுற போதே தகராறு இருக்குது அது வேறு விஷயம் அதனால விசாரம் பண்ணி புரியறதுன்னே வச்சுப்போம் புரிஞ்சாலும் கூட ரொம்ப நிலச்சி நிற்க மாட்டேன் என்கிறது ஸ்திரமாவில் தெரியவில்லை இது முதல் முதல்ல வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் அர்த்தம் ஏதோ பத்து பதினஞ்சு வருஷம் படித்ததுக்கு பிறகு நேராக அனு தினம் அனுபவிப்பதும் ஒக்கும் தெரியவும் இல்லைன்னு சொன்னான்னா உனக்கு அடுத்த ஜென்மாதான் போயிட்டுவான்னு சொல்லிவிடலாம் இப்போ முதல்ல வந்திருக்காங்க முதல்ல இப்போ தான் வந்திருக்கான் இப்போதான் வேதாந்தம்னா என்னென்னு கேட்க பேக்க அவர் சொன்னாங்க இப்படிலாம் சுவாமியெல்லாம் சொல்லுவாங்க போ அப்படின்னு கேட்டுருக்க அனுப்பிச்சிருக்காங்க வந்ததுனா ஃபஸ்ட்டு வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் முதல்ல வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு விருத்தி எப்படி இருக்கும் ரொம்ப நீண்ட அனுபவமாக இருக்கும் இருக்காது அதனால் வந்து அவன் சொல்கிறான் தினம் அனுபவிப்பதும் ஓக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதில் உதிக்கும் சற்றே மனதில் உதிக்கும்னா ஆராய்ச்சி உண்ணும்பொழுது புரிகிறது சற்றே மனதில் உதிக்கும் மனதில் உதிக்கும் மறைக்கும் இமைப்போது சுவாமிகள் உபதேசத்தினால் உண்டாகிய விவேகத்தில் விளங்குகின்றது பின்னர் இமை நேரத்தில் இருளாக அஜானமானது மறைக்கின்றது அப்படி சொல்கிறார் இமை நேரத்தில் இப்படி சொல்கிற போது ஆமாம் அப்படி புரிக்கிறது அப்புறம் என்னென்ன புரிஞ்ச மாதிரி இருந்தது அவ்வளோதான் அப்படின்னா அபேத புத்தினர் அப்புறம் பேத புத்தினர் அப்புறம் அபேத புத்தினர் முதல்ல அபேத பேதம் அப்புறம் பேதம் அப்புறம் பேதமே இல்லாத அபேதம் இந்த சப்தான் புரிகிறது அர்த்தமே புரியலான் தினம் அனுபவிப்பது நோக்கும் சுவாமிகள் உபதேசத்தினால் உண்டாகிய விவேகத்தில் விளங்குகின்றது பின்னர் இமை நேரத்தில் இருளாக அஜானமானது மறைக்கின்றது அது அருள் வீர் அங்கனம் மறைபடாமல் சர்வகாலமும் அபரோக்ஷமாகும்படியான உபதேச உபாயம் உபதேசிப்பீராக அப்படி மறையாமல் எப்பவும் அபரோக்ஷமாக இருக்கிற மாதிரி அபரோக்ஷம்னா திருடமாக இருக்கும்படி உபதேசிப்பீராக அப்படின்னு சொல்கிறார் ஆக இந்த பாடல் இந்த பாடலில் விஷயம் முடிகிறது அடுத்த பாடலில் அப்படி சொன்ன உடனே இவனுக்கு இனிமேல் முறையாக சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ணணும் சொல்லி அத்தியாரோப அபவாத பிரக்ரியையை துவங்குகிறார் நாம் பார்த்துருக்கிற பகுதிக்கு பேர் இப்போ நம்ம இந்த விசாரம் இருக்குது இல்லையா இந்த இருபத்திரெண்டாவது இருபத்தி இல்லை இருபத்தி இல்லை இது பதினேழாவது ஸ்லோகமும் பதினாறு பதினேழு இது ரெண்டும் அன்வய வெத்திரேக்க அனுபவத்தின் மூலம் மெய்ப்பொருளை ஆத்மாவை ஆசிரியர் உணர்த்துகிறார் அன்வய வெத்திரேக்கத்தின் மூலம் இன்னும் சுருக்கமாக இன்னும் அன்வய வெத்திரேக்கிறத வியாவிர்த்த அனுவருத்தி உபாயத்தின் மூலம் இது இருக்கு இல்லையா வியாவிர்த்த அனுவருத்தம் எது தரிஷாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சொன்னோம் அணுவ அணுவர்த்த உபாயத்தின் மூலம் அவஸ்தாத்யத்தின் போட்டுக்கணும் அவஸ்தாத்ரயத்தின் நம்ம பொன்னம்புல்லா சுவாமிகளுக்கு அண்ணா வேட போறோம் வந்து வியாவிர்த்த அணுவர்த்த முறையில் அவஸ்தாத்ரயத்தின் வியாவர்த்த அணுவர்த்த முறையில் உண்மையை உபதேசிக்கின்றார் சுருக்கமாக உபதேசிக்கின்றார் விளக்கமாக பார்க்கலாம் இந்த கைவல் நவீனத்தில் ஒரு பாட்டு இருக்கு இந்த எத்தனாவது பாட்டு ஐயனே எழுபத்தி தத்துவ விளக்க பாடலத்தில் எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் நாங்கள் முடிக்கிறோம் பதினஞ்சாவது பக்கம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் आंड, मैयने उपदेशिक्य, வெளிவந்த गुरुवे पोत्री, उयवे முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி पोत्री पोत्री, ஈஷரோ குருராத் மூதவினை வோமவத் வப்தேயிணா மூத்த ஓரி ஓ